அகபா ஒப்பந்தங்கள் அகபாவில் முதல் ஒப்பந்தம் மதினாவைச் சேர்ந்த ஆறு நபர்கள் நபித்துவத்தின் பதினோராவது ஆண்டு ஹஜ்ஜுடைய காலத்தில் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் கையில் இஸ்லாமை தழுவி நபி அவர்களின் தூதுத்துவத்தை தங்கள் கூட்டத்தாருக்கும் தெரிவிப்போம் என்று வாக்கு கொடுத்திருந்தனர் இந்நிகழ்ச்சியை பற்றி இதற்கு முன்பே நாம் கூறியிருக்கிறோம் இதை அடுத்து நபித்துவத்தின் பனிரெண்டாம் ஆண்டு ஹஜ் காலத்தில் கிபி அறுநூற்று இருபத்தி ஒன்று ஜூலையில் மதினாவிலிருந்து நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பயாஹ் செய்வதற்காக பதினைந்து நபர்கள் வந்திருந்தனர் முந்தைய ஆண்டு வந்த ஆறு நபர்களில் ஜாபீர் இப்னு அப்துல்லா இப்னு ரியாபை தவிர மற்ற ஐந்து பேர்களும் அவர்களுடன் புதிதாக ஏழு நபர்களும் இச்சமயம் வந்திருந்தார்கள் அந்த ஏழு நபர்களில் முந்திய ஐந்து பேர் கஸ்ரஜ் கிளையையும் பிந்திய இருவர் ஹவுஸ் கிளையையும் சேர்ந்தவர்கள் ஒன்று முஹாத் இப்னு ஹாரிஸ் ரதியுல்லாஹ் வான்கு நஜ்ஜார் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ரெண்டு தக்வான் இப்னு அப்துல் ஹைஸ் ரோதியுல்லாஹ்ஹ் வான்கு இவர் ஜுரை குடும்பத்தைச் சேர்ந்தவர் மூன்று உபாதா இப்னு சாமித் ரோதியுள்ளாக் வான்கு இவர் கன்மு குடும்பத்தை சேர்ந்தவர் நான்கு யஜித் இப்னு சாலபா ரோதியுள்ளாக் வான்கு கன் குடும்ப நண்பர்களில் ஒருவர் இவர் அப்பாஸ் இப்னு உபாதா இப்னு நல்லாஹ் ரோதியுள்ளாக் வான்கு சாலிம் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அடுத்து ஆறு அபுல் ஹைசம் இப்னு தையஹான் ரோதியுல்லாஹ் வான்கு அப்துல் அஷ்ஹல் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஏழு உவைம் இப்னு சாயிதா ரோதியுல்லாஹ் வான்கு அம்ரு இப்னு அவுஃப் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர்கள் அனைவரும் மினாவில் அகபா என்ற இடத்திற்கு அருகில் நபி சொல்லுள்ளாஹ் அலைவாஸ்லாம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் நபியே நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாஹுவுக்கு யாதொன்றையும் இணை வைப்பதில்லை என்றும் திருடுவதில்லையென்றும் விபச்சாரம் செய்வதில்லையென்றும் தங்கள் பெண் சந்ததிகளை கொலை செய்வதில்லையென்றும் தங்களுடைய கைகால்கள் அறிய அதாவது பொய்யன தெரிந்தே கற்பனையாக அவதூறு கூறுவது இல்லை என்றும் உங்களிடம் பைய கொடுத்து வாக்குறுதி செய்தால் அவர்களுடைய வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுக்காக முன்னர் அவர்கள் செய்துவிட்ட குற்றங்களுக்காக அல்லஹு மன்னிப்பை கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹு மிக மன்னிப்பவனும் கிருபையுடையவனமாக இருக்கின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் அறுபது வசனம் பனிரெண்டு என்ற இந்த வசனத்திற்கு ஏற்பவே நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் தங்களது தோழர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்தார்கள் உபாதத் இப்னு சாமித் லதியுல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் வாருங்கள் நீங்கள் அல்லாஹுக்கு எதையும் வினையாக்க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 விரும்பினால் அவரைிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் இவ்வாறு கூறி முடித்த நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று நபி அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்தோம் ஆதாரம் சஹி புகாரி மதினாவில் அழைப்பாளர் மேற்கூறப்பட்ட ஒப்பந்தம் நல்ல முறையில் முடிந்தது ஹஜ்ஜுடை காலங்கள் கழிந்த ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்களுடன் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் தனது முதல் இஸ்லாமிய அழைப்பாளரை மதினாவிற்கு அனுப்பினார்கள் அல்லாஹுவின் மார்க்கத்தை பரப்புவதற்கும் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்வதற்கும் இந்த அழைப்பாளர் அனுப்பப்பட்டார் இப்பணிக்காக முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவரான முஸ்அப் இப்னு உமைர் அல் அப்தர்இது அல்லாஹூ அன்கு என்ற வாலிபரை நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் தேர்ந்தெடுத்தார்கள் மகிழ்ச்சி தரும் வெற்றி முஸப் இப்னு உமைர் அஸ்அத் இப்னு ஜுராவின் வீட்டில் தங்கினார் அல் முக்ரி குர்ஆனின் ஞானமுடையவர் என்று முஸாப் முஸ்லிம்களால் கண்ணியமாக அழைக்கப்பட்டார் முசாபும் அஸ்ஸதும் சேர்ந்து மதினாவாசிகளிடையே மிக உற்சாகத்துடன் இஸ்லாமை பரப்பினார்கள் முசாப் ரது அல்லாஹ் அன்கு பணியில் நல்லதுடன் முன்னேற்றம் கண்டார் பல சாதனைகள் படைத்தார் என்பதற்குரிய சான்றுகளில் ஒன்று ஒரு அஸ்அத் இப்னு ஜுரா ரது அல்லாஹ் அன்கு அழைத்துக்கொண்டு அப்துல் அஷ்ஹல் லொஃபர் ஆகிய கோத்திரத்தார்களின் இல்லங்களுக்கு சென்றார் வழியில் லஃபர் கோத்திரத்தாரின் தோட்டத்திற்குள் சென்று மரக் என்ற கிணற்றுக்கு அருகில் அவர்களுடன் பல முஸ்லீம்களும் அங்கு சேர்ந்து கொண்டனர் சாத் இப்னு முஹாத் என்பவரும் உசைத் இப்னு ஹுலைர் என்பவரும் அதுவரை இஸ்லாமை ஏற்காமல் இணை வைப்பில்தான் இருந்தனர் இவ்விருவரும் தங்களின் கூட்டத்தினருக்கு தலைவர்களாக இருந்தனர் முஸாபும் அசதும் தங்களின் தோட்டங்களில் அமர்ந்திருக்கின்றனர் என்று கேள்விப்பட்டவுடன் சாத் உசைதிடம்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 இதை பார்த்துவிட்ட அசத் இம்னு ஜுராரா தனது நண்பர் முசாபிடம் இதோ தனது கூட்டத்தின் தலைவர் வருகிறார் நீங்கள் அவரிடம் அல்லாஹுக்காக உண்மையானவற்றை கூறிவிடுங்கள் என்று கூறவே அதற்கு முசாப் அவர் என்னுடன் அமர்ந்தால் நான் அவருடன் பேசுவேன் என்று கூறினார் அங்கு வந்த உசைத் அவருக்கு அருகில் நின்று கொண்டு நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் எங்களில் எளியோர்களை ஏமாற்றவா உங்களுக்கு உயிரின் மீது ஆசை இருந்தால் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கோபமாக கூறினார் அதற்கு அவரிடம் நீங்கள் அமர்ந்து நான் சொல்வதை கேளுங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பாவிட்டால் விட்டுவிடுங்கள் என்று கூறவே உசைத் நீங்கள் சொல்வது சரிதான் என்று கூறி தனது ஈட்டியை நட்டு வைத்து அதற்கு அருகில் உட்கார்ந்து கொண்டார் முசாஃப் ரதி அல்லாஹான்குசைதுக்கு இஸ்லாமின் விளக்கங்களை கூறி குர்ஆனை ஓதி காட்டினார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உசைதின் முகத்தில் மாற்றத்தை அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை அனைவரும் கண்டார்கள் இதை கேட்டதற்குப் பிறகு உசைத் ஆஹா இது எவ்வளவு அழகிய உரைநடையாக இருக்கின்றது இம்மார்க்கத்தில் சேர விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு நீங்கள் குளித்து தூய்மையான ஆடை அணிந்து லஇஇலாக் வணங்குவதற்குரிய இறைவன் அல்லாஹ் வைத்தவிர வேறு யாரும் இல்லை என ஒழிந்து பிறகு ரெண்டு ரக்காய் தொழ வேண்டும் என்று கூறினார்கள் உசேத் எழுந்து சென்று குளித்து தூய்மையான ஆடை அணிந்து கொண்டு இஸ்லாமை ஏற்று ரெண்டு ரக்காய் தொழுதார் பிறகு கூறினார் எனக்கு பிறகு ஒருவர் இருக்கிறார் அவரும் உங்களை பின்பற்றி உங்களது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவரது கூட்டத்தினர் அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்தான் சாதிப்னு முஹாது அவரை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று கூறினார் பிறகு தனது ஈட்டி எடுத்துக்கொண்டு சாதி இப்னு முஹாதிடம் சென்றார் சாத் தனது கூட்டத்தாருடன் சபையில் அமர்ந்திருந்தார்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 வராக தனது ஈட்டியை எடுத்துக் கொண்டு வந்தார்கள் அவ்விருவரும் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்து உசேத் கூறிய நோக்கத்தை சாது புரிந்து கொண்டார் இவர்களின் பேச்சை நான் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் உசேத் இவ்வாறு செய்திருக்கிறார் என்று சாது விளங்கி கொண்டார் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டு அசத் இவ்வன ஜுராராவை பார்த்து அல்லாஹின் மீது சத்தியமாக அவு உமாமாவே உனக்கும் எனக்கும் உள்ள உறவின் காரணத்தால் தான் நீ இவ்வாறு செய்வதற்கு துணிந்திருக்கிறாய் உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும் எங்களது வீட்டிற்கு வந்து எங்களுக்கு விருப்பமற்ற முறையில் நடந்து கொள்கிறாயா என்று கேட்டார் அசத்னு ஜுராரா இதற்கு முன்பு சாத் இபின் முஹாதை பற்றி முஸாபிடம் கூறியிருந்தார் அதாவது முசாபே நம்மிடம் வருகிற இவர் தனது கூட்டத்தின் தலைவர் இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் இவரது சமூகத்தினர் அனைவரும் ஒருவர் கூட பின்வாங்காமல் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறியிருந்தார் முஸ்லாப் ரோதியாஹ் வான்கு அவர்கள் அமைதியாக சாதே அமர்ந்து நான் கூறுவதை கேட்க மாட்டீர்களா உங்களுக்கு நாங்கள் கூறுவது பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் கூறுவது வெறுப்பாக இருந்தால் உங்களுக்கு விருப்பமற்றதிலிருந்து நாங்கள் விலகிக்கொள்கிறோம் என்று கூறினார் சரி என்று தனது ஈட்டியை நட்டு வைத்து சாது அமர்ந்து கொண்டார் முஸாபு ரதியாஹ் வன்கு அவர்கள் அவருக்கு இஸ்லாமியை அறிமுகப்படுத்தி குர்ஆனை ஓதி காட்டினார்கள் அடுத்து சாத் பேச துவங்கும் முன்பே அவரது முகத்தில் இஸ்லாம் பிரகாசிப்பதை அனைவரும் கண்டார்கள் பிறகு சாத் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று குளித்து தூய்மையான ஆடை அணிந்து லஇலஹ்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 அப்போது அவர் நீங்கள் அல்லஹுவையும் அவனது தூதரையும் நேசிக்கும் வரை நான் உங்களில் எந்த ஆண்களிடமும் பெண்களிடமும் பேச மாட்டேன் என்று கூறினார் அன்று மாலைக்குள் அவரது கூட்டத்தினரில் உசைரீம் என்பவரை தவிர அனைத்து ஆண்களும் பெண்களும் முஸ்லீம் ஆகிவிட்டனர் உசைரீம் உகுது போர் நடந்த போதுதான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் தொழும் வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பாகவே போரில் கலந்து கொண்டு வீர அடைந்தார் இதனால் அவரை பற்றி மிக குறைவாக அமல் செய்தார் ஆனால் அதிகமான நன்மை அடைந்து கொண்டார் என்று நபி சொல்லுல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அஸ்அத் இப்னு ஜுராவின் வீட்டில் தங்கி முசாபு அலி அல்லாஹ் இஸ்லாமின் அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்தார் மதினாவாசிகளில் பெரும்பாலானவர்களின் இல்லங்களில் இஸ்லாம் நுழைந்திருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்களும் பெண்களுமாக பலர் இஸ்லாமை தழுவியிருந்தனர் ஆனால் உமையா இப்னு ஜெயத்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 பிற்காலத்தில் கந்தக் யுத்தம் அகழ்போர் நடைபெற்ற ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு இஸ்லாமை தழுவினர் நபித்துவத்தின் பதிமூன்றாம் ஆண்டு ஹஜ்ஜுடைய காலம் தொடங்கும் முன்பே மாபெரும் சாதனை வெற்றி என்ற நற்செய்தியை எடுத்துக்கொண்டு முஸாபு ராஹ் வான்கு மக்கா திரும்பினார் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்களிடம் மதினாவாசிகளின் செய்திகள் அவர்களின் சிறந்த பண்புகள் அவர்களுக்கு இருக்கும் ஆற்றல்கள் மன ஆகியவற்றை விவரமாக எடுத்து கூறினார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அகபாவில் ரெண்டாவது ஒப்பந்தம் நபித்துவத்தின் பதிமூன்றாம் ஆண்டு கிபி அறுநூற்றி ஜூன் திங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்காக மதினாவாசிகளில் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் கலந்து எழுபதுக்கும் அதிகமானோர் மக்கா வந்தனர் மதினாவில் இருக்கும்போது அல்லது மக்காவிற்கு வரும் வழியில் இந்த முஸ்லீம்கள் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள் மக்காவின் மலைப்பாதைகளை சுற்றித் திரிந்து கொண்டு மக்களால் விரட்டியடிக்கப்பட்டு மக்களை அஞ்சிய நிலையில் வாழ்ந்து வர நபி அவர்களை நாம் எதுவரை விட்டு வைத்திருப்பது மதினாவாசிகளின் இந்த உணர்ச்சி மிக்க பேச்சிலிருந்து நபி சொல்லல்லாஹ் ஹலிவஸ்லம் அவர்களை மதினாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசை அவர்களது உள்ளத்தில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் அனைவரும் மக்கா வந்து சேர்ந்தனர் பிறகு அதிலிருந்த முஸ்லிம்களுக்கும் நபி சொல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்களுக்கும் இடையில் இரகசியமான முறையில் சந்திப்புகள் பல நடந்து கொண்டிருந்தன இறுதியாக ஹஜ்ஜு கடமைகளை முடித்து மினாவில் முதல் ஜம்ராவுக்கு அருகிலுள்ள அகபாவில் பிறை பனிரெண்டாம் நாள் நள்ளிரவில் சந்திப்போம் என்று நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களும் முஸ்லீம்களும் முடிவு செய்தனர் சிலை வழிபாட்டிற்கும் இஸ்லாமிற்கும் நடந்த போராட்டத்தில் மாபெரும் திருப்பு அமைந்த வரலாற்று பிரசித்தி மிக்க இந்த சந்திப்பை பற்றி அன்சாரிகளின் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய காஃப் மாலிக் ரதையோல்லாஹ் வான்கு விவரிப்பதை நாம் பார்ப்போம் நாங்கள் ஹஜ்ஜ் செய்ய மக்காவிற்கு வந்திருந்தோம் ஹஜ்ஜ் முடிந்த இரண்டாவது தினத்தில் அகபாவில் சந்திக்கலாம் என்று நபி சொல்லுல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் பேசி முடிவு செய்தோம் அதன்படி நபி சொல்லுல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை சந்திக்க நாங்கள் தயாரானோம் அப்போது எங்களுடன் எங்களின் தலைவர்களில் சிறப்புமிக்க ஒருவரான அபு ஜாபீர் எனப்படும் அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஹராம் என்பவரையும் உடன் அழைத்து கொண்டோம் எங்களுடன் வந்தவர்களில் அதுவரை இஸ்லாமை ஏற்காமல் இருந்தவர்களுக்கு நாங்கள் இதை பற்றி எதையும் கூறவில்லை அபு ஜாபீருக்கு நாங்கள் இஸ்லாமை பற்றி விளக்கம் கொடுத்தோம் அபு ஜாபிரே நீங்கள் எங்களின் தலைவர்களில் ஒருத்தர் எங்களில் மிகவும் மதிப்பு மிக்கவர்களின் நீங்களும் ஒருவர் நீங்கள் நாளை நரக நெருப்பில் வேதனை செய்யப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று கூறி இஸ்லாமை ஏற்க அழைப்பு கொடுத்தோம் நாங்கள் நபி சொல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்களை அகபாவில் சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் கூறினோம் அவர் எங்களின் அழைப்பையேற்று இஸ்லாமை தழுவி எங்களுடன் அகபா ஒப்பந்தத்திலும் கலந்து கொண்டார் பிறகு நியமிக்கப்பட்ட பனிரெண்டு தலைவர்களில் இவரும் ஒருவராவார் தொடர்ந்து காஃறது எல்லா வாங்குவவர்கள் கூறுகிறார்கள் அன்றிரவு நாங்கள் எங்களது கூடாரங்களில் எங்களது கூட்டத்தினருடன் தங்கியிருந்துவிட்டு இரவின் மூன்றில் ஒரு பகுதி கழிந்த பின் நபிசல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்காக இரகசியமாக வெளியாகி அகபாவிற்கு அருகிலுள்ள கணவாயில் ஒன்று சேர்ந்தோம் நாங்கள் ஆண்களில் எழுபத்தி பேரும் பெண்களின் மாஜின் குடும்பத்தைச் சேர்ந்த உம்மு உமாரா என்ற நுசைபா பின் தாப் என்பவரும் சலமா குடும்பத்தைச் சேர்ந்த உம்மு மணீஹ்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 அவர் தனது பேச்சில் இந்த நட்பு ஒப்பந்தத்தின் விளைவாக தங்களின் தோள்களில் சுமக்க இருக்கும் பொறுப்பு எவ்வளோ ஆபத்தானது எவ்வளோ பெரிய பின் விளைவுகளை கொண்டது என்பதை மிக தெளிவாக அன்சாரிகளுக்கு விவரித்தார் இதோ அப்பாஸ் அவர்களின் பேச்சின் சுருக்கம் கஸ்ரஜ் கூட்டத்தினரே நிச்சயமாக முகம்மது எங்களிடம் எவ்வாறு இருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்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 இல்லை நீங்கள் அவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள் இங்கிருந்து அழைத்துச் சென்றவுடன் கைவிட்டு விடுவீர்கள் என்று இருப்பின் இப்போதே அவரை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் தனது கூட்டத்தினருடன் தனது ஊரில் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் தான் இருக்கின்றார் அப்பாஸின் இந்த உரையாடலுக்கு பின் காவ் நீங்கள் கூறியதை நாங்கள் கேட்டுவிட்டோம் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கும் உங்களது இறைவனுக்கும் நீங்கள் விரும்பியதையெல்லாம் எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அன்சாரிகளின் உறுதியையும் வீரத்தையும் இந்த மகத்தான பொறுப்பையும் அதன் விபரீதமான பின்விளைவுகளையும் தாங்கிக் கொள்வதில் அவர்களிடம் இருந்த உறுதியையும் மன தூய்மையையும் இந்த பதில்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் காவு கூறிய பிறகு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் உரையும் பின் உறுதிமொழி வாங்குவதும் நடைபெற்றது ஒப்பந்தத்தின் அம்சங்கள் ஜாபிர் ரதி அல்லாஹ் வான்கு பற்றி மிக விரிவாக அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதரே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 பழிப்பவர்களின் பழிப்பு உங்களை பாதித்து விடக்கூடாது ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக சண்டையிடக்கூடாது நான் உங்களிடம் வந்துவிட்டால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களையும் உங்களது மனைவியரையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பதை போல் நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும் இதனை நீங்கள் பை இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் இவ்வாறு நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹமது பை முஸ்தாதுரகுல் ஹாக்கிம் இப்னோ ஹிஷாம் இந்நிகழ்ச்சியை காபுரோதியாஹ் வான்கு அவர்களும் அறிவிக்கிறார்கள் அதில் அவர்கள் கூறுவதாவது நபிசல்லாஹ் அலைவசல்லாம் எங்களிடம் பேசினார்கள் குர் ஆனை ஓதி காண்பித்தார்கள் அல்லாஹுவின் பக்கம் எங்களை அழைத்தார்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் ஓட்டினார்கள் பிறகு நீங்கள் உங்களது மனைவிகளையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகாக்க வேண்டுமென்று நான் உங்களிடம் உறுதிமொழி கேட்கிறேன் என்று கூறி முடித்தார்கள் அப்போது பரா இப்னு மாரூர் ரதி அல்லாஹன் அவர்கள் நபிசல்லாஹ் அலைவஸ்லம் அவர்களின் கையை பிடித்து சத்திய மார்க்கத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக எங்களை நாங்கள் பாதுகாப்பது போன்றே உங்களையும் நிச்சயம் நாங்கள் பாதுகாப்போம் அல்லாஹுவின் தூதரே எங்களிடம் வாக்குறுதியும் ஒப்பந்தமும் பெற்று கொள்ளுங்கள் அல்லாஹின் மீது ஆணையாக நாங்கள் போரின் மைந்தர்கள் கவச ஆடை அணிந்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக போர் செய்து பழக்கப்பட்டவர்கள் என்று வீரம் முழக்கமிட்டார்கள் இவ்வாறு பராதையெல்லாஹ் ஒன்று அவர்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களிடம் பேசி போது அபுல் ஹைசம் யூன் தஇஹான் ரோதையல்லாக ஒன்பவர்கள் குறுக்கிட்டு அல்லாஹுவின் தூதரே எங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் சில உடன்படிக்கை உறவுகள் இருக்கின்றன நாங்கள் அதை துண்டித்து உங்களிடம் சேர்ந்து கொள்கிறோம் பிறகு ஒரு காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து நீங்கள் எங்களை விட்டுவிட்டு உங்களது கூட்டத்தினரிடம் சென்று விடுவீர்களா என்று கேட்டார் அதற்கு நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக அவ்வாறில்லை உங்களது உயிர் எனது உயிராகும் உங்களது அழிவு எனது அழிவாகும் நான் உங்களைச் சேர்ந்தவன் நீங்கள் என்னைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் போர் புரிபவர்களுடன் நானும் போர் நீங்கள் சமாதான உடன்படிக்கை செய்பவர்களுடன் நானும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்று கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஒப்பந்தத்தின் பின்விளைவை உணர்த்துதல் மேற்கூறப்பட்ட நிபந்தனைகளுடன் பேச்சுவார்த்தைகள் முடிவுற்றது நபித்துவத்தின் பதினொன்று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 அதற்கு அந்த மக்கள் செல்வங்கள் அழிந்தாலும் சிறப்பிற்குரியவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் நாங்கள் இவரை அரவணைத்துக் கொள்வோம் கைவிட்டு விட மாட்டோம் இதே நிபந்தனைகளின் பேரில்தான் இவரை அழைத்துச் செல்கிறோம் நாங்கள் இந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சொர்க்கம் கிடைக்கும் என்று கூறினார்கள் உடனே அந்த மக்கள் உங்களது கையை நீட்டுங்கள் என்று கூற நபி சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கையை நீட்டியவுடன் அனைவரும் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாபி ரதி அல்லாஹூன்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபி சொல்லல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களிடம் பைஆ செய்ய எழுந்தபோது முதலாவதாக எங்களில் மிக குறைந்த வயதுடைய அஸ் இப்னு ஜுராரா நபி சொல்லாஹு அலைவசலம் அவர்களின் கையை பிடித்து பின்வருமாறு கூறினார் மதினாவாசிகளே சற்று பொறுங்கள் இவர் அல்லாஹுவின் தூதர் இவரை இவரது ஊரிலிருந்து வெளியேற்றி அழைத்துச் செல்வதால் முழு அரவு இனத்தையும் பிரிய வேண்டும் நம்மிலுள்ள மேன்மக்கள் கொலை செய்யப்படலாம் நம்மை எதிரிகளின் வாட்கள் வெட்டி வீழ்த்தலாம் இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் நாம் பயணம் செய்து வந்திருக்கிறோம் என்பது தெரிந்த விஷயமே ஆனால் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் இந்த சோதனைகளை உங்களால் சகித்து கொள்ள முடியுமென்றால் இவரை உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் அதற்குரிய கூலியை நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் ஒருவேளை உங்களது உயிரை பற்றிய பயம் உங்களுக்கு இருந்தால் இப்போது இவரை இங்கேயே விட்டு விடுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடலாம் இவ்வாறு அஸ் அதுலாஹு அவர்கள் கூறி முடித்தவுடன் மக்கள் அஸ்அதே உமது கையை அகற்றிவிடு அல்லாஹல் மீது சத்தியமாக நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்வதிலிருந்து நாங்கள் பின்வாங்கவும் மாட்டோம் ஒரு காலம் அதை முறிக்கவும் மாட்டோம் என்று கூறினார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹமது பை ஹக்கி இவ்வாறு அஸ்அத் செய்ததற்கு காரணம் மதினாவாசிகள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இதற்கு பிறகு நபிசல்லா அலைவசல்லம் அவர்களிடம் முதன்மையாக ஒப்பந்தம் செய்து கொடுத்தது அசத் இப்னு ஜுராராதான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஏனென்றால் இவர் தான் முஸ்அப் இப்னு உமரிடம் சென்ற மாபெரும் மார்க்க அழைப்பாளர் ஆவார் இதற்கு பிறகு மக்கள் அனைவரும் பயா செய்தனர் ஜாபிர் ரதையல்லா கொண்டவர்கள் கூறுவதாவது நாங்கள் ஒவ்வொருத்தராக எழுந்து நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களிடம் சென்றோம் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லாம் எங்களிடம் வாக்குறுதி பெற்ற எங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்தார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹமது இந்த நிகழ்ச்சியில் கலந்து பெண்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்தனர் அவர்கள் நபி சொல்லாஹ் அலேவசல்லாம் அவர்களின் கையை பிடிக்காமல் சொல்லால் தான் ஒப்பந்தம் செய்தனர் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் எந்த ஒரு அந்நிய பெண்ணிடமும் கை கொடுத்ததில்லை ஆதாரம் சஹி முஸ்லீம் பனிரெண்டு தலைவர்கள் மேற்கூறப்பட்ட முறைப்படி ஒப்பந்தம் நிறைவு பெற்றவுடன் நபிசல்லா அலிவசலம் அவர்கள் அந்த மக்களிடம் பனிரெண்டு தலைவர்களை தங்களுக்காக தேர்ந்தெடுக்கும்படி கூறினார்கள் தங்களது கூட்டத்தினரை கண்காணிப்பதும் ஒப்பந்தத்தின் அம்சங்களை நிறைவேற்ற தூண்டுவதும் அந்த தலைவர்களின் பணியாக இருந்தது மதினாவாசிகள் கஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒன்பது நபர்களையும் ஹவுஸ் கோத்திரத்தைச் சேர்ந்த மூன்று நபர்களையும் தங்களின் தலைவர்களாக தேர்ந்தெடுத்தனர் கஸ்ரஜ் கிளையைச் சேர்ந்த தலைவர்கள் 1. அசத் இப்னு ஜுராரா இப்னு அதஸ் 2. சாத் இப்னு ரபீஹ் இப்னு அம்ரு 3. அப்துல்லா இப்னு ரவாஹா இப்னு சாலபா 4. ராஃபீஹ் இப்னு மாலிக் இப்னு அஜ்லான் 5. பராஹ் இப்னு மஹரூர் இப்னு சக்ரு 6. அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஹராம் 7. உபாதா இப்னு சாபித் இப்னு ஐஸ் 8. சாத் இப்னு உபாதா இப்னு துலைம் ஒன்பது முந்தீர் இப்னு அம்ர் இப்னு குனைஸ் உரது அல்லாஹு அனுகூம் அவுஸ் தலைவர்கள் ஒன்று உசைத் இப்னு ஹுலைர் இப்னு சிமாக் ரெண்டு சாத் இப்னு கைசமா இப்னு ஹாரிஸ் மூன்று ரிஃபா இப்னு அப்துல் முந்தீர் இப்னு ஜுபைர் ஓரது அல்லாஹு இந்த தலைவர்களிடம் அவர்கள் தலைவர்கள் என்ற அடிப்படையில் மற்ற சில உடன்படிக்கையையும் நபி சொல்லா அலைவசல்லம் வாங்கினார்கள் அதாவது ஈசா இப்னு மரியமுக்கு அவரது உற்ற தோழர்கள் பொறுப்பாளிகளாக இருந்தது போன்று நீங்கள் உங்களது கூட்டத்தினரின் காரியங்களுக்கு பொறுப்பாளிகள் நான் முழு முஸ்லீம் சமுதாயத்தினருக்கும் பொறுப்பாளி ஆவேன் என்று நபி சொல்லலா அலைய் வசல்லம் கூற இதை அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஷைத்தான் கூச்சல்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 உடனடியாக அந்த சைத்தான் அங்குள்ள ஓர் உயரமான இடத்தில் ஏறி நின்று கொண்டு மிக பயங்கரமான சப்தத்தில் ஓ கூடாரத்தில் தங்கியிருப்பவர்களே இதோ இந்த இழிவுக்குரியவரையும் அவருடன் மதம் மாறிச் சென்றவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா இவர்களெல்லாம் உங்கள் மீது போர் தொடுக்க வேண்டுமென ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று கூச்சலிட்டான் அதை கேட்ட நபி சொல்லல்லா அலைவசலம் அவர்கள் இவன் இந்த கணவாயின் சைத்தான் என்று கூறி அந்த சைத்தானை நோக்கி ஏய் அல்லாஹுவின் எதிரியே அதி விரைவில் நான் உனது கணக்கை முடித்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்தவர்களிடம் அவரவர் கூடாரங்களுக்கு கலைந்து செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த சைத்தானின் பேச்சை கெட்ட அப்பாஸ் இப்னு உபாதா இப்னு அல்லா உங்களை உண்மையைக் கொண்டு அனுப்பிய இறைவனின் மீது ஆணையாக நீங்கள் விரும்பினால் நாளை இங்கு தங்கியிருக்கும் மினாவாசிகள் அனைவர் மீதும் நாங்கள் வாழேந்தி போர் தொடுக்கிறோம் என்று கூறினார்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 அல்லாஹின் மீது ஆணையாக உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் போரை நாங்கள் அறவே விரும்பவில்லை என்ற அந்த குழு மதினாவாசிகளிடம் கூறினர் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த உடன்படிக்கை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 இதுபோன்று அவர்கள் ஒரு காலம் செய்திருக்கவே மாட்டார்கள் என்று அவன் கூறினான் முஸ்லிம்களோ தங்களை ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொண்டு எதுவும் பேசாமல் வாய்மூடி இருந்துவிட்டனர் குறைச்சி தலைவர்கள் மதினா முஸ்ரீக்குகளின் இணைவைப்போர்களின் பேச்சை நம்பி தோல்வியுடன் திரும்பினர் குறைசிகள் செய்தியை உறுதி செய்தனர் மதினாவாசிகளை பற்றி கேள்விப்பட்ட செய்தி பொய்யாக இருக்குமோ என்று சற்றே உறுதியான எண்ணத்தில் தான் அவர்கள் திரும்பினர் ஆனாலும் அதை பற்றி துருவி துருவி ஆராய்ந்து விசாரித்து கொண்டே இருந்தனர் இறுதியில் தாங்கள் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான் இரவிலேயே ஒப்பந்தம் முழுமையடைந்து விட்டது என்று அறிந்து கொண்டனர் உடனே மதினாவாசிகளை விரட்டி பிடிப்பதற்காக குறைஷிகளின் தங்களது குதிரைகளை வெகு விரைவாக செலுத்தினார்கள் ஆனால் அவர்களை அடைந்து கொள்ள முடியவில்லை காரணம் நபிசல்லா ஹலேவாசல்லம் அவர்களின் கட்டளைக்கிணங்க மதினாவாசிகள் வெகு விரைவாக தங்களது நாடுகளை நோக்கி பயணமாகிவிட்டார்கள் ஆனால் பயணக்கூட்டத்தின் கடைசியாக சென்று கொண்டிருந்த சஹாத் இவ்வனு உபாதாவையும் முந்திர் இவ்வளவு அம்ரையும் குறைசிகள் பார்த்து விட்டனர் அவர்கள் இருவரையும் பிடிக்க முயலவே முந்திர் விரைந்து சென்று தப்பித்து கொண்டார் சஹாது ரதோல்லாஹ் அன்கு கையில் சிக்கி அந்த குறைசிகள் அவரை அவரது வாகனத்தின் கயிற்றை கொண்டு கையை கழுத்துடன் கட்டி அடித்து தலைமுடியை பிடித்து இழுத்தவர்களாக மக்காவுக்கு அழைத்து வந்தனர் இதை பார்த்த முத்தஇீம் இப்னு அதியும் ஹாரிஸ் இப்னு ஹர்ஃப் இப்னு உமையாவும் சாதை குறைசிகளின் பிடியிலிருந்து விடுவித்தனர் ஏனென்றால் முத்தையீம் மற்றும் ஹாரிஸின் வியாபார கூட்டங்கள் மதினாவை கடந்து செல்லும்போது அக்கூட்டங்களுக்கு சகாதொல்லாக ஒன்பு அவர்கள்தான் பாதுகாப்பு அளித்து வந்தார்கள் இதற்கிடையில் தங்களுடன் சாதை பார்க்காத அன்சாரிகள் அவர்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 இதன் பிறப்பிடம் அல்லாஹையும் அவனது தூதரையும் அவனது கித்தாபையும் நம்பிக்கை கொண்டதால் உருவானதாகும் இறை நம்பிக்கையை உலகத்தின் எந்த ஒரு அநியாயமான அல்லது வரம்பு மீறிய சக்தியாலும் நீக்கிவிட முடியாது இந்த இறை நம்பிக்கையினும் புயல் வீச ஆரம்பித்தால் கொள்கையிலும் செயல்களிலும் வியக்கத்தக்க மாபெரும் ஆச்சரியங்களை பார்க்கலாம் இந்த ஈமானை நம்பிக்கையை அடைந்ததின் மூலமாகத்தான் முஸ்லிம்கள் வரலாற்று பக்கங்களில் தங்களது செயல்களை பதித்து மாறாத அடிச்சுவடுகளை விட்டுச் செல்ல முடிந்தது அது வீரச் செயல்களும் அடிச்சுவடுகளும் கடந்த காலத்திலும் இல்லை தற்காலத்திலும் இல்லை இனிவரும் காலங்களிலும்